பாடம் பதினெட்டு மாடியிலும் மேடையிலும் மரப்பலகையிலும் தொழுவது பனிக்கட்டியின் மீதும் அடியிலோ முகட்டிலோ முன்பகுதியிலோ மூத்திரம் போன்ற அசுத்தங்கள் உள்ள பாலத்தின் மீதும் அந்த அசுத்தத்திற்கும் தொழுபவருக்கும் இடையே மறைப்பு இருக்கும் நிலையில் நின்று தொழுவது தவறில்லை என்று ஹசன் பசரி கருதுகிறார் இமாமைப்பின் தொடர்ந்து பள்ளிவாசலின் மேலே நின்று அபு ஹரேரார் அலி அல்லாஹூனவர்கள் துழுதார்கள் இபன் உமர் அதி அல்லாஹின் அவர்கள் பனிக்கட்டியின் மேல் நின்று துழுதார்கள்